வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது செய்தி சேவை மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி மாசி மாதம் 25 ஐந்தாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த வகையில் வழக்கத்தை விட வெப்பமானது கரூரில் நூற்றி மூன்று டிகிரியாகவும் வேலூரில் நூறு டிகிரியாகவும் திருத்தணியில் எழுபத்தி ஏழு டிகிரி தருமபுரியில் தொன்னூற்றி ஒன்பது டிகிரி திருச்சியில் நூற்றி இரண்டு டிகிரி பதிவாகியுள்ளது உலக மகளிர் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் பாலின சமத்துவம் எட்டப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டுக்கான மைய கருத்தாக பேலன்ஸ் ஃபார் பெட்டர் என்பது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரு நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகளிர் தினத்தன்று கோவையில் சில்லறை பிரச்சினைக்காக மாற்றுத்திறனாளி பெண்ணை தனியார் பேருந்திலிருந்து பாதியில் இறக்கிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சமூக செயற்பாட்டாளர் முகிலன் மீண்டும் நுழையும் சிசிடிவி காட்சி கிடைத்துள்ளது அரசுப் பணியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக அமல்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரும் மக்களவைத் தேர்தல் நிறைய பணம் வன்முறை வெறுப்புகளை எதிர்கொள்ள உள்ளது என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையா் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளாா் இலவச சமையல் கேஸ் திட்டத்தின்படி ஏழு கோடி பேருக்கு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் ஏழாவது கோடி பயனாளிகளுக்கு இதற்கான சான்றிதழ்களை எண்ணெய் வளத்துறை மந்திரி தர்மேந்திர பிரதான் வழங்கினார் பொருளாதார துறை செயலராக இருந்து வருபவர் சுபாஷ் சந்திர கர்க் இவர் நீதித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒன்பது தமிழக மீனவர்கள் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறுகிய கால பயிர்க்கடனுக்கான வட்டியில் இரண்டு சதவீத மானியத்தை வங்கிகள் வழங்குவது தொடர்பான விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பொதுத் தேர்வு வினாத்தால் கசித்ததாக வதந்தி பரப்பியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிபிஎஸ்இ புகார் தெரிவித்துள்ளது ஜம்மு நகரப் பேருந்து நிலையத்தில் கையெறி குண்டு தாக்குதலில் இருவர் பலியான காரணமாக பதினாறு வயது சிறுவன் ஹிஸ்புல் முஜாதுதீன் தீவிரவாதிகளால் ரூபாய் ஐம்பதாயிரம் பணத்திற்காக நியமிக்கப்பட்டவன் என்பது தெரியவந்துள்ளது இரு நாடுகளுக்கிடையே நிலவும் பிரச்சினை தீர்ப்பதற்கு இந்தியாவுடன் ஒத்துழைக்க பாகிஸ்தான் தலைவர்கள் உறுதுணையாக இருப்பதாக சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் அல் ஜூபி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் முறைகேடு டிரம்ப் உதவியாளருக்கு நாற்பத்தி மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பாலகோட் பகுதிக்கு மீடியாக்கள் செல்வதற்கு பாகிஸ்தான் அனுமதி மறுத்துள்ளது மரங்களை அழித்து அழித்துவிட்டது என பாகிஸ்தானில் இந்திய விமானப்படைக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதால் சோலார் மின் உற்பத்தி செலவு 6 சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் இலங்கை வாகன இறக்குமதியாளர் சம்மேளனம் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதத்தில் வேலையில்லா திண்டாட்டம் ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்தாலும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும்பொழுது சற்று குறைவுதான் என்று தெரியவந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது தொடரில் விராட் கோலி அபார சதம் இருநூறு ரன்களை இந்தியா கடந்தது உலகக்கோப்பை தொடர்கான இந்திய அணியில் ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் இடம்பெற வேண்டும் என முன்னாள் கேப்டன் கங்குலி கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதி சுற்றில் சாய்னா நோஹால் தோல்வியடைந்துள்ளார் சஞ்சய் மஞ்சுரேக்கர் தனது டுவிட்டரில் இந்திய அணி தோனிக்கு ஓய்வு அளிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவி கருத்து தெரிவித்திருப்பது தோனி ரசிகர்களுக்கான நெட்டிசன்கள் மத்தியில் கடும் கோப ஆவேசங்களை கிளப்பியுள்ளது திரைச்ிகள் சமூக செயற்பாடுகளில் எப்பொழுதும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளும் நடிகர் சூர்யா தற்பொழுது பிளாஸ்டிக் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு வீடியோ ஒன்றில் நடித்துள்ளார் மலையாளம் தமிழ் தெலுங்கு என பெரிய நடிகர்களின் படங்களில் வரிசை கட்டி நடித்து வரும் நடிகை கீர்த்தி சுரேஷ் பாலிவுட்டில் ஒரு பயோபிக்கில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் கார்த்தி நடித்து வந்த படத்தின் பர்ஸ்ட் லுக் வெளியாகியுள்ளது இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்